மைமை உண்டதாக இந்த வருடத்தின் முதல்சுத்தராத கலந்து கொண்டு தெய்வீக நன்மைகளை ஆலோசனைகளின் கிருமைகளையும் இந்நாளிலும் தேவன் எனக்கு நல்ல கிருபைக்காக நான் தேவனை வாழ்த்துகின்றேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக இம்மன்று நான் நிர்மூலமாக இருப்பது கற்றுடைய கிருபையே அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை என்ற பிரகாரம் நம்ம எல்லாருக்குமே அப்படி தேவனுக்கு சோதரம் உண்டாவதாக நாம் நிர்மூலமாகாமல் ஒரு வருடத்தை தாண்டி இன்னொரு புதிய வருடத்துக்குள் பிரவேசித்திருப்பது கற்றுடைய மகாபரிய கிருவையாக இருக்கிறபடினால அந்த கிருவைக்கு நான் அதிகமாக தேவனுக்கு நன்றி சொல்லுகின்றேன் ஆண்டுடைய நாமத்திற்கு மயிமை உண்டாவதாக வேதத்தில் சொல்லியிருக்கின்ற காலைதோறும் கற்றுடைய கிருவை புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கின்ற பிரகாரமாக தேவருடைய நாம் அதாவது ஒவ்வொரு நாட்கள் காலையில தேவருடைய கிருவையை நான் பற்றிக் அந்த பகலில் உண்டாகிற சோதனைகள் தீமைகள் பிரதமமானது உலகத்தினுடைய ஆபத்து இவைகளுக்கெல்லாம் தப்பி வைக்கப்பட முடியும் என்று நான் தேவனால் போதிக்கப்பட்டு அநமும் சிறந்தாழ்த்தி தரையிலே முகம்பட அன்றனுடைய கருவைக்காக அடியறும் கஞ்சுகின்றேன் கஞ்சி வருகிறேன் அதை நான் பெற்றுத்தான் இந்த பூவியில் நான் வாழ முடிகிறது என்பதை நான் உணர்ந்து தேவனுக்கு சுத்திரம் செலுத்துகிறேன் தேவனுக்கு மகிமல் உண்டாவதாக இந்த ஆண்டிலும் ஆண்டவர் பெரிதாக வாசலை நமக்கு திறந்து வைத்திருக்கிறார் ஆத்தவாதாயம் செய்யவும் அநேகரை மீட்புக்குள் கொண்டு வரவும் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நான் நிறைவாய் பெற்றுக் கொள்ள தடைகளை நீக்கி ஆண்டவர் நமக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறதை நான் கண்டு ஆண்டவருக்கு வாழ்த்தல் செலுத்துகிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக மகிமல் உண்டாவதாக இந்த உலகத்தில் தேவையுடைய ஜனங்களுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் எவ்வளவு பெரிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் நாம் அசையாமல் வாழ தேவன் நமக்கு உறுதுணையாக இருக்கிறார் ஒரு மரம் இருக்கிறது என்றால் வேறொரு கொம்பிலிருந்து வெட்டி கொண்டு முளைக்க வைக்கிற அந்த கொம்பில் உண்டாகிற மரத்திற்கு ஆணி உயர் இருக்காது விதை போட்டு முளைக்க வைக்கிற மரம் இருக்கிறது அல்லவா உண்டு தேவனுக்கு மைமீர் உண்டாவதாக அந்த ஆடிவேறு உள்ள மரம் எந்த ஒரு காற்றுகளுக்கும் புயல்களுக்கும் அசையாமல் அது நிலைத்திருக்கும் அதில் இருக்கிற கரிவகைகளும் காய்களும் எல்லாமே மக்களுக்கு பிரயோஜனப்படும் என்று நாம் அறிந்திருக்கிறோம் அதைத்தான் சங்கீதக்காரர் சொல்லும் போது அவர் இவனமாக சொல்லுகின்றார் நாற்பத்தி ஆறாம் சங்கீதத்தில் ஐந்தாவது வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற அவர் சொல்லுகிறார் பாருங்க தேவன் அதில் நடுவில் இருக்கிறார் அது அசையாது தேவன் அது நடுவில் இருக்கிறபடியால் அது அசையாது மைந்து எதற்கு எப்படி அசையாது தேவன் அது நடுவில் இருக்கிறபடியால் அது அசையாது அது தனித்த முறையில் அது அசையும் அசைந்து விலகிடப்பட்டு விழுந்துவிடும் என்று நாம் காணுகின்றோம் அதை நான் சொன்னேன் ஆணி வேட மரம் எவ்வளவுபடியை காற்றடித்தாலும் அது இன்னும் இன்னும் வீரியம் கொண்டு ஆணிவேர் ஆழமாய் போய் அந்த மரம் உறுதிப்படுமே ஒழிய மற்றபடி அல்ல அதே அதாவது இந்த ஆவிக்குரிய ஜீவத்தில் தேவர் நம்மோடு கூட இருக்கிறார் இருந்தபடுகிறார் நாம் அசையவில்லை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த ஆண்டிலே எத்தனையோ வகையான நெருக்கடிகள் நம்மை நெருக்கி வந்தது உண்டு நம்மை விலகினப்படுத்த சூழ்ந்து வந்தது உண்டு இவர்களை மத்தியில் நாம் அசையாமல் நிலைத்திருப்பது தேவன் அது நடுவில் இருக்கிறார் நமது நடுவில் நம்ம தேவன் இருந்தபடியினால் நாம் அசையவில்லை ஒரு ரெண்டு மூன்று நான்கு வரை கூட தேவன் அதிலே நடுவில் இருக்கிறார் அவர் எப்படி இருக்கிறார் தேவன் நமக்கு அடைக்கலவும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் தேவன் நடுவில் சும்மா இருக்கிறதில்லை அவர் சும்மா இருக்கிறதில் மனிதனோடு கூட இருந்தால் இவ்வளவு காரியங்களும் அவருக்கு நடக்கும் என்று நாம் காணுகிறோம் வாசி நாம் பயப்படும் தேவ நம்மோடு கூட இருக்கிறார் அதாவது உலகமையா கொந்தளித்தாலும் சரி அசையாத மலையை அசைந்து விட்டாலும் சரி அதாவது பருவமண்ணை அதிர்ந்தாலும் சரி பூமி நிலை மாறி போய்விட்டாலும் நாம் பயப்படும் எதை நம்பி பயப்படலாம் கர்த்தர் நம்ம இருக்கிறார் கர்த்தர் நம்மடு கூட இருக்கிறார் அவர் என்னும் அசையமாட்டார் என்று மாறமாட்டார் அவருக்கு மரணமும் இல்லை அவருக்கு மாற்றமும் இல்லை அவர் என்ன நம்ம இருக்கிறார் மாறாத தேவன் தேவருக்கு மகிமை உண்டாவதாகிறார் அருமையாத உள்ளே இந்த ஒரு கிருமியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கப்படுகிறார் உலகத்தில் எதுவும் நடக்கட்டும் எதுவும் நடக்கட்டும் நாம் கேள்விப்படட்டோம் ஆனால் அது நம்மை அசைக்காது அசைக்காது அது வர வர வர வர நாம் என்னும் ஆணி ஆலபாய் போன்ற மனத்தை போல நாம் உறுதிப்பட்டு விடுகிறோம் அப்படித்தான் கட்டணம் நடத்துகிறார் அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் சபையை சந்தோஷிக்கும் தேவனுக்கு மைமை உண்டாவதாக ஒரு நதியை உண்டு நீர்கால்கள் தேவனுடைய பரிசுத்தலத்தை தேவன் வாசமாக இருக்கிற இடத்தை அது சந்தோஷிக்கும் அந்த இடத்திற்குள் வந்திருக்கிற எல்லாருக்கும் இந்த வாக்கு தத்துவத்தை தேவன் வைத்திருக்கிறார் சங்கீதக்காரன் தாவது ராஜா தீர்க்கத்தரசை உரைத்திருக்கிறார் அதற்காக நான் ஆண்டுகளுக்கு நன்றி சொலுத்துகிறேன் தேவனுக்கு மகிமை தேவனுக்கு மயிமை உண்டாவதாக ஆளபடினால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நமக்கு அடைக்கலவும் பிறனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான இந்த வருடத்தில் அதாவது கர்த்தர் நம்மோடு கூட இருக்க பூமியிலே எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் எது நடந்தாலும் நாம் பயப்படாமல் வாழும் முடியாது கருவே தனிப்பட்ட வாழ்க்கையில கஷ்டங்களை சகித்த ஒரு தேவனுடைய மனிதன் நான் இந்த வசனத்தை எப்பொழுது பெற்றுக் கொண்டேன் என்றால் இந்த கால வழியில நான் தேவம் பண்ணும் போது ஒரு பெரிய ஒரு மரம் ஒன்றி ஒரு வராந்தரமான இடத்தில் நிற்கிறது அதாவது ரொம்ப திறந்த நிற்கிறது நிறைய பலன் இருக்கிறது ஆனால் அதை வீழ்த்துவதற்கு சுற்றி சுற்றி மாறி சுருகிறது கொங்கை தாங்க அசைந்ததை வழியே மற்றபடி அதன் மூடு ஒன்று அசையவில்லை அப்படியே நிற்கிறதை நான் பார்த்தேன் அப்பொழுது கர்த்தரோடு வேத வாக்கியத்தை கொண்டு பேசினார் நீங்களும் இவ்வளமாக இருக்கின்றீர்கள் அதாவது உலகத்தின் பார்வையிலே நாம் தனித்தவர்களை போல கைவிடப்பட்டவர்களைப் போல உலகம் எல்லாம் சேர்ந்து நம்ம எதிர்க்கிறது போல இந்த புயல் மோதலாம் ஆனால் தேவன் அது நடுவில் இருக்கிறபடினால் அது அசையாது ஒருபோதும் அசையாது இந்த ஆண்டிலும் இதுவரையிலும் கர்த்தரம் காத்தது போல இந்த ஆண்டில் நம்மை மேன்மையாக காக்கப் போகின்றார் நாம் மேலான நன்மைகளை பெறப்போகிறோம் அதற்காக ஆண்டவருக்கு நான் சொல்கிறேன் சங்கீதம் பதினாறு எட்டில பாவிராஜா சொல்லும் போது அவர் இவ்வளவாகத்தான் சொல்லுகிறார் சங்கீதம் பதினாறு எட்டில அவர் இவ்வளவு சொல்லுகின்றார் எனக்கு முன்பாக நான் கர்த்தரை எப்பொழுது வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் அசைக்கப்படுவது இல்லை தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தரை எப்போதைய கணமனாலே வைத்திருக்கிறேன் என்று அதைத்தான் சொல்லுகின்றது நம்மளுடைய முன்னாலே ஒருவர் நிற்பாரானால் அதுக்கு அங்கே இருக்கிற நமக்கு தெரியாது கண்ணை விழித்த உடனே முன்னால் நிற்கிற ஆள் தான் நமக்கு தெரியும் தேவனுக்கு மகிமை கண்ணை விழித்தவுடனே முன்னாலும் நிற்கிற ஆள் தான் தெரியும் பின்னாலே இருக்கிறது ஒன்றும் தெரியாது அதே கர்த்தர் நமக்கு முன்னாலே நிற்பார் ஆனால் நமக்கு தெரியாது உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் நமக்கு தெரியாது உலகம் நம்மை மயக்காது கண்ணை விழித்தவுடனே ஏசுதான் நமக்கு முன்னாலே தெரியாது அது அப்படினால மற்றபடி உலகம் தெரியாது அது அப்படினால பக்தர்கள் என்ன சொல்லுகிறார் என்றால் கர்த்தரையின் கண்மனால் நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன் அவரைத்தான் நிறுத்தி அவரைத்தான் எப்படி நான் நோக்கிக் கொண்டிருக்கிறேன் அவரின் உலக பக்கத்தில் இருக்கிறபடியா சவிலோ உலகமோ அரசாங்கமோ என்று எதிர்த்தாலும் நான் அசைக்க மாட்டேன் அசைக்கப்பட மாட்டேன் சொல்லுிறார் இந்த முன்னேறுவோம் இந்த தைரியத்தினால் ஒருவரை ஒருவரை ஊக்குவிப்போம் நம்முடைய நம்பிக்கை இதுவாக இருக்கட்டும் நம்முடைய ஆடிவே நமது கத்தராகிய தேவர் அவர்களே நாம் நிற்கிறோம் அவர்களே பலம் அதற்காக ஆண்டு நான் சோதனை சொல்லுவேன் இருபத்தி நாலு ஒன்னு இரண்டு வசனங்களிலே சொல்லும் மனிதர்கள் எனக்குறவா எழும்போது கத்திரின் பட்சத்தில் இல்லாத அவர்கள் கோபம் விழுங்கி இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம எத்தனையோ நெருப்பையும் கடந்து வந்திருக்கின்றோம் இந்த ஆண்டுக்குள்ளே அது எப்படி நாள் கத்தர் என்ன சொல்லுகிறார் என்றால் நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள் நாம் அசைக்கப்பட மாட்டோம் கர்த்தர் நம்ம நம்முடைய நடுவில் அவர் இருக்கிறார் அதற்காக நான் ஆண்டு அவருக்கு நன்றி சொல்லுகிறேன் இருப்போம் கர்த்தர் கூட பாவமோ சோதனைகளோ உலகத்தில் இருந்த எதிர்ப்புகளோ பயமறுத்து எல்லாவற்றையும் நாம் ஜெயித்து நான் பூரணத்தை அடையப் போகிறபடி நன்றி ஆண்டிலேயும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிற தொடர்ச்சியாக ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல அவருடைய வல்லமை மகிமை என மையம் கூடுதலாக ஆட்கொள்கின்றது அதற்காக நான் தேவனை துளிக்கிறேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக யாக்கோவு யோசப்பு என்னுடைய அண்ணம்மாரை கண்டவுடனே அவர் என்ன சொன்னார் அழுகுவதற்கு இடம் தேடினார் அதாவது அவர்களுக்கு ஜனங்களுக்கு முன்பாக அளமுடியாமல் அதை அடக்க முடியாமல் அவர் தனியாய் போய் சத்தமிட்டு அழுகாராம் அந்த பாசத்தினால் தெய்விகள்பினால் தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறதை கண்டு அவர் இப்படி நாமும் சத்தமிட்டு அதாவது தேவனை போக்கவும் சத்தமிட்டு நாம் அதாவது சிரிக்கவும் மகிழவும் இடம் தேடுகிறோம் தனித்து ஜனங்கள் மத்தியிலே செய்ய முடியாத அளவுக்கு அவ்வளவு பெரிய நிலையில காரியங்களை காணப்போகிறபடியால் என்னுடைய பிள்ளைகள் இவ்விதமான நம்பிக்கை இல்லை நாம் பெருகோம் இந்த ஆறாவது நான் இருக்கும் போது என்னுடைய கண்ணதனாக ஒரு பெரிய நீர் நீர்த்தேக்கத்தை வந்து நான் கண்டு அப்படி பார்த்துக்கொண்டே இருக்கும்போது அவ்வளவு உள்ள ஜெய்திலிருந்து ஈசல் பூத்த மாதிரி அதாவது மனிதர்கள் எழுந்தி பொதுவாக வண்ணஸ்தலமாக இந்த குஞ்சுகளை வரும் விதமானது முடி ஒரு மாதிரி தும்பு மாதிரி பூ மாதிரி கிடைக்கும் அல்லவா அப்படி முழுவதும் அதனுக்கு அந்த ரெக்கை விளம்பரிகளுமாக எனக்கு தெரிகிறது ஒரே இதாக தெரிகிறது அங்கே ஒரே படையாக அப்புறம் நான் பார்க்கும்போது தண்ணீராக அல்லது முழுவதும் வெளிச்சமாக ஒளிமயமாக அந்த ஏரியா முழுவதும் நிறைந்திருக்கிறதாக நான் காணுகிறேன் பருவகி இறங்கி இருக்கிறது இறங்கி இருக்கிறது நம்மோடு கூட சேர்ந்த கலைகூரவும் இனி நடக்க போகிற காரியங்களுக்கு நமக்கு உதவியாக இருக்கவும் தீமைகளை அகற்றவும் இருந்து சேனைகளை இறக்கி கொண்டிருக்கிறார் என்பதை நான் அந்த வெளிப்படத்தில் கண்டு ரொம்ப ஆனந்திக்கிறேன் அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் தேவனுக்கு மறைவு தேவட பிள்ளை நம்முடைய மாம்சத்தை தொடர்ந்து மாம்சத்தில் உண்டாகிற எல்லா இடையூறுகளையும் மாற்றிவிட்டு நான் ஏற்றி வருவதை சொன்னேன் அதாவது இன்று கூடுதலாக வந்திருக்கிறபடி நான் நேற்று கொஞ்சம் பேர் இருந்தார்கள் நான் வெள்ளிக்கிழமை அன்று ஒரு வெளிப்படுத்தல் பார்த்தேன் காலையில் நான் ஜோமணி ஆராதனைக்கு ஆயத்தப்படுகிறப்பட்டு காத்துக் எனக்கு வெளிப்படுத்தல் உண்டானது ஒருவர் பக்கத்தில் வந்து உரசு கொண்டு நிற்கிறது போல எனக்கு தெரிந்தது அவர்கள் அவரை கனமழித்து அந்த ஜபத்தில் பார்க்கிறதாக எனக்கு தெரிகின்றது பார்க்கின்ற நேரத்தில் அவர் கையில் ஒரு எலக்ட்ரானிக்கல் ஒரு பெரிய டிவி மாதிரி ஒரு பெரிய ஒண்டை கையில் வைத்திருக்கிறார் அதேபடி தருவதற்காக வைத்திருக்கிறார் எட்டி பார்க்கும் அந்த கண்ணாடி முழுவதும் பேப்பரால் அந்த பேப்பரை பார்க்கும்போது முழுவதும் எழுதி இருக்கிறது இதை நான் பார்த்துக் கொண்டே இருக்கும்போது அவரிடத்தில் கேட்கிறேன் இதை கொண்டு போய் என்ன செய்வது அது உள்ளே இருக்கிற ஒன்னே பார்க்க முடியாது மறைத்து இருக்கிறது அப்படியே நான் என்ன செய்வது என்று கேட்டபோது உடனே அந்த பேப்பரை அவர் உருவி எடுத்து விடுகிறார் எடுத்த பிறகு உள்ளே உள்ள நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு அது அருமையாக இருந்ததை நான் கண்டேன் தேவனுக்கு மயமையும் என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் நான் மேலான காரியங்களை அறிவிக்கப் போகிறேன் அதாவது டிவியிலே அதாவது வெளிநாடுகளிலே தூரத்து வந்து எல்லா செய்திகளும் வரும் அதே மாதிரி பரலோகத்தின் செய்திகளின் நிகழ்ச்சிகள் வெளிப்படுவதற்கு இருதயத்தில் இருக்கிற இந்த மறைவை நாம் நீக்க வேண்டும் தேவனுக்கு மயமயத்தில் இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாதவர்களை அகற்ற வேண்டும் அது வந்து இந்த பேப்பர் மாதிரி மறைத்து வைத்திருக்கிறது உள்ளே எல்லாவிதமான எல்லா காரிய அமைப்புகளும் சரியாக அவைகள் அமைக்கப்பட்டிருந்த போதிலும் அங்கிருந்து செய்தி வந்த போதிலும் அது வெளிப்பட முடியாது மறைக்கிறது மாம்சத்துறை தேவனுக்கு மகிமை இவைகளே நீக்க முடியாது சொல்ல வேண்டும் இதை நான் கொடுப்பேன் இந்த கருவி சபைக்கு என்று கர்த்தர் என்னோடு பேசினார் தேவருக்கு மகிமை உண்டாவதாக அதன் அப்படினால் கத்தர் வருங்காரியங்களை அறிவிக்க நம்மோடு கூட சரளமான கத்தர் பிரலகத்தோட செய்தி நமக்கு சொல்ல நாம் அவர்களை செய்வோம் வரம்புகள் நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிற எந்த ஒரு ஜென்ம உடனே நீக்கிக் கொண்டு இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் இருந்து அன்றுவரே எனக்கு உன்னதமான காரியங்களை காண்பியோம் என்னோட பேசும் சபைக்கு அதாவது நான் பிரயோஜனமாயிருக்கேன் சபையுடைய வளர்ச்சிக்கு எதுவான கிரியர்களை செய்யும் என்று நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம் கருத்தரமையை ஆசீர்வதிப்பார்கள் தேவனுக்கு சோதனம் நடுவிலே தேவன் இருக்கிறார் நாம் அசைக்கப்பட மாட்டோம் வலது பக்கத்தில் கண்டுபண்ணால் நமக்கு உள்ளே நம்ம ஆண்டவர் இருக்கிறார் ஆடபடினால் அசைக்கப்பட மாட்டோம் உறுதியாக எதிர்நீச்சல் போட்டு நாம் முன்னேறுவோம் சொல்லுவார்கள் அவர் சாப்பிடத்தில் அவர்கள் ஏற்றுக் கொள்கிறதற்கு முன்னால் அவர்களுக்கு சொன்னதா சொன்னார்களாம் அதாவது சொத்த மீன்கள் எல்லாம் தண்ணீரோடு போகிறது நீ உயிரை உள்ள மீனாக இருந்து எதிர்நீச்சல் அடித்து தண்ணீர்ல மேலே ஏறி செல்ல என்று சொல்லி தந்ததாக சொன்னார்கள் என்று உலகத்திலே பாதைகள் எல்லாம் உலகத்தோடு உலகமாக அடித்துக் கொண்டு போகப்படுகிறார்கள் பர்சு தொழில் பெற்றுக் அந்த உலகத்தில் அடித்துக் கொண்டு நாம் உயிரம் உள்ள மீன்களாக நாம் எதிர்நீச்சல் அடைந்து அடைய வேண்டிய லக்கை அடைவோம் ஏத்தன் ஆசிரிப்பாங்க இந்த ஆண்டில் நாம் பெற்றுக் கொள்ளக்கூடிய நன்மை ஏராளம் இருக்கிறது நாம் ஆயத்தப்படுவோம் ஆயத்தப்பட்டு அதை பெற்றுக்கொண்டு பிரகாசிப்போம் கத்தினுடைய எல்லா கருமைகளுக்காகவும் ஆண்டவரில் ஸ்தோத்திரித்துக் கொண்டே சுனாம்